அவர்களின் தொழுதியை பற்றி அப்போது பேசிக் கொண்டோம் அங்கிருந்த அபோஹமீர் அலி அல்லாஹின் அவர்கள் நபிசலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் தொழுதியை பற்றி உங்களில் நான் மிகவும் அறிந்திருக்கிறேன் நபி சலாஹு அலஹி வசலம் அவர்கள் தக்பீர் கூறும்போது தமது இரு கைகளையும் தமது தோல் புஜங்களுக்கு நேராக உயர்த்துவார்கள் ருக்கு செய்யும் இரு கைகளையும் மூட்டு கால்களின் மீது படிய பின்னர் தமது முதுகை வளைவு இன்றி நேராக்குவார்கள் ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தும் ஒவ்வொரு மூட்டும் அதனுடைய இடத்துக்கு வரும் அளவிற்கு நிமிறுவார்கள் அவர்கள் சஜிதா செய்யும் தமது கைகளை விரிக்காமலும் மூடிக்கொள்ளாமலும் வைப்பார்கள் தமது கால் விரல்களின் முனைகளை கிபிலாவை நோக்க செய்வார்கள் இரண்டாவது ரக்காத்தில் அமரும் போது இடது கால் மீது அமர்ந்து வலது காலை நாட்டி வைப்பார்கள் கடைசி ரக்காத்தில் உட்காரும் போது இடது காலை வலதுபுறமாக கொண்டு வந்து வலது காலை நாட்டி வைத்து தமது இருப்பிடம் தரையில் படியுமாறு உட்காருவார்கள் என கூறினார்கள்